வணக்கம் நற்றிணையின் ஒரு நிமிட யோசனைக்காக தேர்ச்சியிலிருந்து அணுகீர்த்தனம் ஒருவனுடைய நடத்தையை வைத்து அவரை எடை வேண்டுமே தவிர அவர் செய்யும் தொழிலை வைத்து அல்ல ஆம் ஒருவனுடைய நடத்தையை வைத்து அவரை எடை போட வேண்டுமே தவிர அவர் செய்யும் தொழிலை வைத்து அல்ல என்கிறார் ஆனந்த் நன்றி வணக்கம்